வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அம்மை நோய்க்கான தடுப்பூசியை எட்வர்ட் ஜெர்னர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோராம் ஆண்டு பராகுவே ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மூன்று இந்திய தொழிலாளர்களை கொண்ட முதலாவது தொகுதியினர் லியோனிடாஸ் கப்பல் மூலம் ஃபீஜி நாட்டை சென்றடைந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் லண்டனில் குழந்தைகள் நல அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரு நாட்டைச் சேர்ந்தா என்ற அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் நாடு தன்னை தனி நாடாக பிரகடனப்படுத்தி தற்காலிக அரசியும் அறிவித்தது அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்க தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் ஒன்றியம் உட்பட எட்டு நாடுகள் சேர்ந்து ஒப்பந்தம் எனப்படும் தற்காப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் ரோஹன விஜயவீர மக்கள் விடுதலை முன்னணி என்னும் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி நிலையமான விண்வெளி நிலையம் ஐந்து மூலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அயூப் கான் பாகிஸ்தானின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிர்னால் சென் வங்காளதேச இந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பாப் ஒல்மர் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் மற்றும் பயிற்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோ புன்னியவான் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நரடம் சிகமோனி கம்போடிய அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மூனா ஈழத்து ஜெர்மன் ஓவியர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பீட்டர் கிறிஸ்டன் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டட்டேண்டா டைபூ ஜிம்பாபே கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்க் சகர்பர்க் நிறுவனங்களில் ஒருவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹெச் ரைடர் அகார்டு ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எம்மா கோல்ட்மேன் லித்துவேனிய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆத்மா வேதாந்தி யோகி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கை மிருகங்க கலைஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஸ்கர் அலி என்ஜினியர் இந்திய எழுத்தாளர் இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுவாமி சித்ரூபானந்தா இலங்கை பருத்தித்துறை ராமகிருஷ்ண சாரதா சேவா சேவாசிரமத்தின் நிறுவனர் இவர் இந்நாளின் சிறப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அண்ணையர் தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று உலக அண்ணையர் தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயத்திலே